அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாழொடு என் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு வண்கண்ணர் அல்லார்க்கு வாழொடு என் நுண் அஞ்சுபவர்க்கு நூலொடு என் என்று நாம் இதை வரிசைப்படுத்தி புரிந்து கொள்ளலாம் பொருள் வீரமில்லாத மனிதனுக்கு வாழோடு என்ன தொடர்பு பயனில்லை என்பது பொருள் அதுபோல நுண்மையான கல்வி கற்ற அறிஞர்கள் கூடிய சபையிலே பேச அஞ்சுபவனுக்கு நூலோடு என்ன தொடர்பு தொடர்பினால் பயனில்லை போர்க்களத்துக்கு சென்றதும் மனத்திலே ஊக்கம் இல்லை என்றால் வாழை மட்டும் கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் யுத்த களத்திற்கு வாழும் வேண்டும் அதை கையிலேந்தி பயன்படுத்த மன வேண்டும் அச்சம் கூடாது மன ஊக்கம் இல்லை பயன்படாது அதுபோல அறிஞர்கள் கூடிய சபையிலே பேச வேண்டுமென்றால் நூலறிவும் வேண்டும் மேலும் பெற்ற அறிவை பிறர்க்கு எடுத்து சொல்ல அஞ்சாமை அதாவது துணிவும் வேண்டும் அஞ்சாத தன்மை அதாவது துணிவு இல்லையென்றால் நூலறிவு சபையிலே பயன்படாது எதிர்மறை முகத்தால் வீரனுக்கு வாழ் வேண்டும் என்றும் அஞ்சாது பேசுபவனுக்கு நூலறிவு வேண்டும் என்றும் சொல்லலாம் நேர்மறையாக இந்த குரட்பாவை பார்த்தோமே ஆனால் ஊக்கத்தோடு இருக்கின்ற வீரனுக்குத்தான் வாழ் பயன்படும் சபையில் பயப்படாமல் பேசுபவனுக்குத்தான் நூலறிவு பயன்படும் என்றும் நாம் அர்த்தம் செய்து கொள்ளலாம் திருக்கடுகம் ஏழாவது பாடலை நாம் மேற்கோளாக பார்க்கலாம் வாளை மீன் உள்ளல் தலைப்படலும் ஆள் அல்லான் செல்வ குடியுள் பிறத்தலும் பல் சபையின் அஞ்சுவான் கற்ற நூலும் அருநூலும் மூன்றும் துஞ்சு ஊமன் கண்ட கனா உள்ளன் என்னும் பறவை வாழை என்னும் மீனை பிடிக்க முயற்சிப்பதும் திறமையில்லாதவன் உயர்ந்த குடியில் பிறத்தலும் அஞ்சும் இயல்புடையவர் கற்ற கல்வியும் ஊமை கண்ட கனாவைப் போன்று யாருக்கும் பயன்படாதவை ஆகும் இனி பதவுரை பார்க்கலாம் வன்கண்ணர் அல்லார்க்கு அச்சமற்ற வீரம் இல்லாதவர்க்கு வாழொடு கையில் வாழ் இருந்தும் என்ன பயன் நுண் அவை அதுபோல நுண்ணறிவு உடைய அறிஞர்கள் கூடியுள்ள சபையைக் கண்டு அஞ்சுபவர்க்கு பேசுவதற்கு அச்சப்படுபவர்கள் நூலொடு பல நூல்கள் கற்றிருந்தாலும் என் அதனால் அவர்களுக்கு என்ன பயன் அச்சமற்ற வீரம் இல்லாதவர்க்கு கையில் வாழ் இருந்தும் என்ன பயன் அதுபோல நுண்ணறிவு உடைய அறிஞர்கள் கூடியுள்ள சபையை கண்டு பேசுவதற்கு அச்சமுடையவர்கள் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அதனால் அவர்களுக்கும் அந்த சபைக்கும் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை என்பது கருத்து